வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமுதாய காடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு பகுப்பொருளின் நான்காவது நிலை பிளாஸ்மா என்ற நிலையாகும் மூன்று நெமிலி மற்றும் மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துடன் தொடர்புடையது நான்கு நல்ல பாம்பின் நஞ்சானது கோப்ராக்சிங் என்ற வழிநீக்கி நிவாரணியை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது 5. கூடுகட்டி வாழும் பாம்பு இனம் ராஜன் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அதிக முப்புத்தன்மை கொண்ட கடல் எது 2. உலக நிலப்பரப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று உலக பூமி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது நான்கு உலக நீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஐந்து தேரலுக்காக பாம்புகளை கொல்லப்படுவதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி